அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளி இளம் தேசிய மாணவியல் இன்னொரு தலைப்பு சிறந்த தீர்வு ஆசிரியர் ஒருவர் தான் ஓய்வு பெற்ற போது கிடைத்த பணத்தையெல்லாம் ஒரு புறநகர் பகுதியில் முதலீடு செய்து மிக நேர்த்தியான ஒரு வீட்டை கட்டினார் அந்த வீட்டிற்கு அருகில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது மதிய உணவு இடைவெளியில் அந்த பள்ளி மாணவர்கள் அவருடைய வீட்டு பக்கம் வந்து அவருடைய வெளிப்புற கதவை நோக்கி கல்லறிந்து விளையாடினார்கள் அவர்கள் இறைச்சலும் கதவின் மீது கல் மோதியதால் ஏற்பட்ட சப்தமும் இம்சையா இருந்தது அவர் அந்த மாணவர்களை அழைத்து நீங்கள் தினமும் இப்படி கல்லறிந்தால் ஒவ்வொருவருக்கும் இரண்டு சாக்லேட்டுகளை தருகிறேன் என்று சொன்னார் இரண்டு நாட்கள் ஒரே சப்தம் அவர் வாக்கு கொடுத்தபடி சாக்லேட்டுகளை வாங்கிக் கொடுத்தார் பிறகு இனி இரண்டு சாக்லேட்டுகளை வாங்கி தர முடியாது ஒன்றுதான் தருவேன் என்று சொன்னார் கல்லடிக்கிற கும்பல் பாதியாக குறைந்தது நான்கு நாட்கள் கழித்து இனி சாக்லேட் வாங்கித்தர என்னிடம் பணம் இல்லை என்று சொன்னார் அந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் அந்த மாணவர்கள் ஒன்றும் தராவிட்டால் நாங்கள் ஏன் கல்லறிய வேண்டும் என்று அதற்கு பின் கல் எரிவதை அறவே நிறுத்திவிட்டார்கள் ஆம் அந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் அவர்களை குறித்து அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியரிடம் புகார் செய்திருக்கலாம் ஆனால் அது முழுமையாக பயன் தந்திருக்காது அவர் நேரடியாக மாணவர்களை கண்டித்திருக்கலாம் ஆனால் அத்தனை மாணவர்களை கண்காணிப்புடன் பார்த்து கொண்டே இருப்பது சாத்தியமில்லை அதனால் அவருடைய அறிவார்ந்த சமயோதய புத்தியை பயன்படுத்தி அவர் சிறந்த தீர்வை இதற்கு கண்டார் நாமும் நம் வாழ்வில் சந்திக்கிற ஒவ்வொரு சூழல்களிலும் நம்முடைய அறிவு நுட்பமான செயல்களை வெளிப்படுத்துகிற போது நிச்சயமாகவே அது நமக்கு சிறந்த தீர்வாக அமையும் சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி